வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எகிப்தின் விடுதலையை பிரிட்டன் அங்கீகரித்தது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு யூ ஸ்ரீனிவாஸ் மேண்டலின் இசைக்கலைஞர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆண்டு அல்போன்ஸ் டி லாமார்ட்டின் பிரெஞ்சு வரலாற்று ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சார்லஸ் நிக்கோல் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதலாவது குடியரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓவன் சாம்பர்லைன் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் இந்தியாவில் என்று தேசிய அறிவியல் நாள் மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே